வணக்கம் நண்டினியின் ஆயிரத்தி அறுபத்தி இரண்டாவது செய்தி சேவை ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினெட்டு சித்திரை மாதம் ஆறாம் நாள் வியாழக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு செந்தில்குமார் தமிழக செய்திகள் கூட்டுறவு சங்க தேர்தலுக்கு தடை விதித்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது தகவல் தொழில்நுட்பம் நிர்வாக திறன் பரிமாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவற்றில் சென்னை மாநகராட்சி மற்றும் பெல்ஜியம் நாட்டின் தலைநகர் பிரசில்ஸ் இடையே கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி மின்னியல் மற்றும் மின் அணுவியல் துறை மாணவிகள் இயற்கை சீற்றங்களின் போது நடுக்கடலில் தத்தளிக்கும் மீனவர்களுக்கு உதவும் வகையில் புதிய கருவி ஒன்றினை உருவாக்கியுள்ளனர் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் விழாவின் தேதி தவறாக அச்சிடப்பட்டதற்கு தமிழ்நாடு கேலண்டர்கள் உற்பத்தியாளர்கள் சங்கம் வருத்தம் தெரிவித்துள்ளது தேனாம்பேட்டை டி எம் எஸ் வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் காது வாழ் நரம்பு உள்வைப்பு கருவி பொருத்தும் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட நூற்றி இருபத்தி ஆறு பயனாளிகளுக்கு அறுபத்தி இரண்டு புள்ளி நான்கு ஏழு லட்சம் செலவிலான துணை பாகங்களை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வழங்கினார் வழக்கு தொடுப்பவர் மற்றும் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திற்கு தங்கள் கட்டணத்தை இணையதளத்தில் செலுத்துவதற்கு ஏற்ப இ கோர்ட் கட்டண முறையை சென்னை உயர்நீதிமன்றம் அறிமுகப்படுத்தியுள்ளது வெப்பசலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் நார்டிக் நாடுகளான பின்லாந்து டென்மார்க் ஐஸ்லாந்து நார்வே ஆகியவற்றின் பிரதமர்களை பிரதமர் மோடி சந்தித்து கலந்துரையாடினார் நீட் நுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் ஆறாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான ஹால் டிக்கெட் சிபிஎஸ்இ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது நேற்று காலையிலிருந்து கொல்கத்தாவில் வீசி வரும் மோசமான புயல் காரணமாக இதுவரை அங்கு பத்து பேர் பலியாகியுள்ளனர் வெளிநாடுகளின் செயற்கைக்கோள்கள் மூலம் இந்தியாவில் பல தொலைக்காட்சி சேனல்கள் மத்திய அரசின் அனுமதியின்றி ஒலிபரப்பாகி வருகின்றன இவற்றை கட்டுப்படுத்துவதற்காக இஸ்ரோவின் உதவியை மத்திய அரசு நாடியுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தங்கள் கட்சியைச் சேர்ந்த ஒன்பது அமைச்சர்களும் பதவி விலக வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தியுள்ளது கண்மணி ஒரே ஸ்கூல் ஒன்னா படிச்சோம் இனிமேல் இனிமே ஒரே கேம்பஸ்ல ஒன்னா தான் படிக்க போறோம் ஐ லவ் ஃபேஷன் டெக்னாலஜி யூ லைக் டெக்னாலஜி மெடிக்கல் ஆனந்துக்கும் பிஎஸ்இ அக்ரி தனலட்சுமிங் எக்ரி ஆர்ட்ஸ் பாலிடெக்னிக் நர்சிங் பார்மசி பி எட் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் ட்ரைனிங் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு இருபது கல்லூரிகள் முப்பதாயிரம் மாணவர்கள் அட்வான்ஸ்ட் கோர்சஸ் தனலட்சுமி ஸ்ரீனிவசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் பெரம்பலூர் திருச்சி மற்றும் சென்னை ஏப்ரல் பதினெட்டு அட்மிஷன் நடைபெறுகிறது அயல்நாட்டுச் செய்திகள் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை அமெரிக்காவின் சிஐஏ இயக்குநர் மைக் பாம்பியா சந்தித்துள்ளார் என்று அமெரிக்க ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன ஐக்கிய சபையின் அரசு சாரா நிறுவனங்கள் குழு துணை அமைப்புகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது சிரியாவின் டூமா நகரில் விஷவாயு தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் இடங்களை ஆய்வு செய்ய சர்வதேச ரசாயன ஆயுதங்கள் கண்காணிப்பு அமைப்புக்கு ரஷ்யா அனுமதி அளித்துள்ளது ஒரு புதிய ஆய்வின் மூலம் எச் ஐ வி நோய் தொற்றிற்கு ஒரு நீண்டகால தடுப்பூசி கண்டுபிடிக்கும் முயற்சியின் இறுதி கட்டத்தில் விஞ்ஞானிகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையில் அதிகார வழங்கப்பட வேண்டும் என்று வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார் மியான்மர் அதிபர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள எட்டாயிரத்தி கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதாக அறிவித்துள்ளார் நம்பகத்தன்மை மிகுந்த நண்பனாக உலக நாடுகள் இந்தியாவை பார்ப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் காலிஸ்தான் தொடர்பாக இந்தியா தெரிவித்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்று பாகிஸ்தான் நிராகரித்துள்ளது வணிகச் செய்திகள் வங்கி மோசடிகள் தொடர்பாக விசாரணை நடத்த ரிசர்வ் வங்கி கவர்னர் உர்ஜித் பட்டேலுக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு அழைப்பு விடுத்துள்ளது தமிழகத்தில் தொழில் முதலீடு கடந்த ஆண்டில் மூன்று மடங்கு சரிந்துள்ளதாக மத்திய அரசின் புள்ளி தெரிவிக்கிறது கடந்த நிதியாண்டின் நான்காவது காலாண்டில் ஒன்பது நகரங்களில் வீடுகள் விற்பனை 33 மூன்று சதவீதம் அதிகரித்திருப்பது தெரிய தெரியவந்துள்ளது அடுத்த மாதம் கார்களின் விலையை உயர்த்த டொயோட்டோ நிறுவனம் திட்டமிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஒய்வு பெறப்போவதாக வெளியான தகவலை மறுத்துள்ள குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம் ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்வதே தனது லட்சியம் என்றும் அதை அடையும் வரை ஓய்வு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கோடைப்பந்து போட்டியில் சென்னை பல்கலைக்கழகம் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது ரஷ்யாவில் உள்ளூர் லீக் கால்பந்து போட்டியை கரடி ஒன்று தொடங்கி வைத்ததற்கு விலங்குகள் நல ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு யூத் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான வாய்ப்பு தொடர்பாக பரிசீலனை செய்ய சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் தாமஸ் பேட்ச் இரண்டு நாள் பயணமாக நேற்று டெல்லி வந்தார் திரைச்செய்திகள் சல்மான் கானுடன் இணைந்து மீண்டும் ஒரு படத்தில் நடிக்கிறார் பிரியங்கா சோப்ரா அலி அப்பாஸ் ஜாஃபர் இயக்கத்தில் உருவாகும் பாலிவுட் படம் பரத் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியான தென்கொரிய படம் ஒன்றின் ரீமேக்கான இந்த படத்தில் சல்மான் கானும் பிரியங்கா சோப்ராவும் நடிக்கிறார்கள் காலா திரைப்படத்திற்கு முன்னால் விஸ்வரூபம் இரண்டு படம் வெளியாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக நடந்து வந்த தமிழக திரைப்பட தயாரிப்பாளர்களின் வேலை நிறுத்த முடிவுக்கு வந்துள்ளது இத்துடன் நன்றினியின் இன்றைய செய்தி தேவைகள் நிறைவடைகின்றன அஞ்சல் தலை செய்திகள் நித்தம் ஒரு முத்து சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செய்வ மடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நட்டினை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்